அனைவருக்கும் வணக்கம் நற்றினியின் அறிவோ மஞ்சள் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் பேசுகிறேன் நவம்பர் முப்பதாம் தேதியிலேருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் அஞ்சு நாட்கள் மும்பையில் வந்து தேசிய அளவிலான ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன் வந்து நடந்தது இந்த எக்ஸிபிஷனை வந்து இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் ஃபிலாட்டலிக் சொசைட்டி ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து நடத்தினாங்க இந்த எக்ஸிபிஷனில் தேசிய அளவுலேருந்து இரநூத்தி எட்டு பேர் கலந்துக்கிட்டோம் இதில் வந்து பத்தொம்பது குரூப் இருந்தது இந்த பத்தொம்போது குரூப்பில் முக்கியமான குரூப் என்னென்னா இந்தியா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டாம்ப்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணுற குரூப்பு இவங்க வந்து ஃப்ரெஞ்ச் இந்தியா போர்ச்சுகீஸ் இந்தியா டெலக்ராம் ரிசீட்ஸு இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் அண்ட் கவர்ஸை வந்து இவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அடுத்தது வந்து சமஸ்தானங்கள் இந்திய சமஸ்தானங்கள் ஆனால் போபால் கொச்சின் திருவாங்கூர் இவங்கள்லாம் ரிலீஸ் பண்ண ஸ்டாம்ப்ஸு கவர்ஸை வந்து இந்த குரூப்பில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அப்புறம் சுதந்திர இந்தியாவில் இருந்த ஸ்டாம்ப்ஸ் அது பார்த்திங்கன்னா ரெகுலர் ஸ்டாம்ப்ஸு மெயில் சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸு இதெல்லாம் வந்து இந்த குரூப்பில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அடுத்தது வந்து ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு இந்தியா தவிர மற்ற நாடுகள் இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்புறம் பங்களாதேஷ் இதை பார்த்தினா ஸ்டாம்ப்ஸை வந்து இந்த குரூப்பில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அப்புறம் திமேட்டிக் குரூப் இதில் வந்து இந்தியன் தீம்ஸுங்கு தீம்ஸில் வந்து காந்தி இந்தியன் சினிமா இண்டியன் எலிஃபென்ட்டு இதை பற்றின ஸ்டாம்ப்ஸ் அண்ட் கவர்ஸை வந்து சிலர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து அதர் தீம்ஸ் இதில் வந்து சில சுவாரஸ்யமான எக்ஸிபிட்ஸ் இருந்தது முக்கியமாக சொல்லணுன்னா அண்டார்டிகா எர்திக்வேக் அண்ட் வல்கனோஸ் அப்புறம் ரோட்ரி கிளப்பு பிளட் டொனேஷன் பிரிட்ஜஸ்ஸு இப்படி சில சுவாரஸ்யமான எக்ஸிபிட்ஸை வந்து இந்த குரூப்பில் வந்து இருந்தது அடுத்தது வந்து மேக்ஸிமா ஃபிலி இது வந்து பிக்சர் போஸ்ட் கார்ட்ஸ் கமர்ஷியலாக யூஸ் பண்ண பிக்சர் போஸ்ட் கார்ட்ஸை வந்து இந்த குரூப்பில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்தது வந்து இந்தியன் பிரிட்டிஷ் இந்தியா பீரியடில் ரிலீஸ் பண்ண ரெவன்யூ ஸ்டாம்ப்ஸு இதை வந்து அந்த குரூப்பில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அடுத்தது வந்து ஒன் ஃப்ரேம் எக்ஸிபிட் ஒன் ஃப்ரேம் எக்ஸிபிடில் வந்து சில முக்கியமாக சொல்லணுன்னா ராமாயண பற்றின ஸ்டாம்ப்ஸு அதாவது வேர்ல்டு லெவலில் ராமாயணம் பற்றின ஸ்டாம்ப்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்தது வந்து அப்ரஹாம் லிங்கன் இந்நமெரிக்கன் பிரசிடென்ட்டு அவரை பற்றின ஸ்டாம்ப்ஸ் அண்ட் கவர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தது அது அடுத்தது வந்து ப்ரிண்டிங் இங்கு அதாவது நம்ம இந்த போஸ்டல் சீல் வைக்கிறோம் இல்லையா யூஸ் பண்ணுற இங்கு அதை ஒரு அதை வந்து ஒருத்தர் வந்து ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி கவர்ஸ் அண்டு கேன்சலேஷன்ஸை வந்து அந்த ஒன் ஃப்ரேம் எக்ஸிபிட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தார் அடுத்தது வந்து லிட்ரேச்சர் குரூப் இதில் வந்து சிலர் வந்து ஸ்டாம்பு பார்த்தீங்கன்னா புக்ஸெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து இந்த குரூப்பில் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க சிலர் வந்து ஸ்டாம்புக்கோசரம் வெப்சைட்லாம் கூட க்ரியேட் பண்ணி கலெக்டர்ஸு ஸ்டாம்ப் கலெக்டர்ஸுக்கு வந்து அதை வந்து யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ஸு கூட மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ இந்த இதில் வந்து பன்னெண்டு பேர் இந்த குரூப்பில் வந்து கலந்துட்டாங்க லிட்ரேச்சர் குரூப்பில் அடுத்தது வந்து பத்துலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருக்கிற சில்ட்ரன்ஸு இவங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சேஃப்டி சேவ் டைகர் அப்படிங்கிற ஸ்டாம்ப்ஸ் அண்ட் கவர்ஸை வந்து இந்த சில்ட்ரன்ஸ் வந்து அதை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அடுத்தது வந்து பதினைஞ்சி இருந்து பத்தொம்பது வயசு வரைக்கும் இருக்கிற சில்ட்ரன்ஸ் அவங்க வந்து Jainism, அப்புறம் unusual stamps. இப்படி அந்த குரூப்பில் இருக்கிற Children's வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்தது முக்கியமான ஸ்கூல் கலெக்ஷன்ஸ் சில ஸ்கூலில் வந்து சில்ட்ரன்ஸை குரூப் பண்ணி ஸ்டாம்ப் கலெக்ஷனை வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி அந்த சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண எக்ஸிபிட்டை கொண்டு வந்து ஸ்கூல் கலெக்ஷன் அப்படிங்கிற குரூப்பில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இதில் ஒம்போது ஸ்கூல் நேஷனல் லெவல்லேருந்து ஒம்போது ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்த ஒம்போது ஸ்கூல்லேயும் ஒம்போது ஸ்கூலுக்குமே வந்து அவார்டு வந்து கிடச்சிருக்கு இந்த எக்ஸிபிஷன் ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெடல்ஸ் கொடுப்பாங்க முதல் மெடல் வந்து கோல்டு இது வந்து தொண்ணூறுலந்து நூறு மார்க் வாங்கியிருந்தோம்னா கோல்டு மெடல் கொடுப்பாங்க அடுத்தது வந்து வெர்மில் வெர்மில் வந்து எண்பதுலேருந்து எண்பத்தொம்போது மார்க் வாங்கியிருந்தா வெர்மில் மெடல் அடுத்தது எழுபதுலேருந்து எழுவத்தொம்பது மார்க் வாங்கியிருந்தா சில்வர் மெடல் அப்புறம் அறுபதுலருந்து அறுபத்தொம்பது மார்க் வாங்கியிருந்தோம்னா பிரான்ஸ் மெடல் அதுக்கு கீழே வாங்கியிருந்தவங்களுக்கெல்லாம் பார்ட்டிசிபேஷன் சர்ட்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க இந்த மார்க் எல்லாத்துக்குமே வந்து அதுக்கு பின்னாடி இந்த நாம் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸிபிட் இருக்குது இல்லைங்களா அதோட ட்ரீட்மெண்ட்டு அதாவது டைட்டில் அதுக்கு நாம் கொடுக்குற டைட்டில் இல்லாட்டி பர்பஸ் அதுக்குன்ட்டு வந்து இந்த இருபது மார்க் கொடுப்பாங்க அடுத்தது வந்து இந்த எக்ஸிபிட் நாம் கொடுக்குற அந்த எக்ஸிபிட் வந்து இம்பார்ட்டன்ஸ் என்ன அதுக்கு வந்து பத்து மார்க்கு அடுத்தது வந்து நாம் டிஸ்பிளே பண்ணுற எக்ஸிபிட்டோட பார்த்தோன்னா நாலேஜ் சப்ஜெக்டோட நாலேஜ் இப்போ வந்து ரோட் சேஃப்டின்ட்டு எடுத்துக்கிறோம் அடுத்தது வந்து சேவ் டைகர்னு சொல்லிட்டு ஒரு தீம் இருக்குன்னா அதோட சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி மார்க் கொடுப்பாங்க அடுத்தது வந்து அந்த எந்த அளவுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோம் அந்த சப்ஜெக்ட் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பத்து மார்க்கு அடுத்தது வந்து ரேர் Rarity of the Stamps. அதாவது நாம் யூஸ் பண்ணுற கவர் ஆகட்டும் ஸ்டாம்ப் ஆகட்டும் எந்த விதமான போஸ்டல் மெட்டீரியல் ஆகட்டும் அதோட ரேர் ரொம்ப பழைய ஸ்டாம்பாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து மார்க் வந்து ஜாஸ்தி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரே ரேர் ஸ்டாம்ப்ஸுக்கு வந்து ரேரிட்டி பார்க்குறதுக்கு வந்து இருபது மார்க் கொடுப்பாங்க அடுத்தது வந்து கண்டிஷன் ஆஃப் த ஸ்டாம்ப்ஸு ஆர் கவர்ஸு அது அந்த எந்த அளவுக்கு கண்டிஷனாக இருக்குது அதை வந்து கிளியாமல் இருக்கா கிழிஞ்சிருக்கா அடுதெலாம் பார்ப்பாங்க கிளியாமல் இருக்கணும் நம்ம டிஸ்பிளே பண்ணுற எந்த கவர் ஸ்டாம்ப் ஆகட்டும் கிளியாமல் நீட்டாக இருக்கணும் அது அதுக்குன்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து மார்க்கு அடுத்தது வந்து ப்ரெசன்டேஷன் ப்ரஸன்டேஷனுக்கு ஒரு அஞ்சு மார்க் கொடுப்பாங்க அதாவது எந்த எப்படி நம்ம எக்ஸிபிடை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு மார்க் இப்படி அந்த நம்ம எக்ஸிபிடக்கு வந்து நூறு மார்க்கை வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க ஸ்பிளிட் பண்ணி அதில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு மார்க் வருதுங்கிறத பார்த்து நமக்கு வந்து அந்த மெடலை வந்து அலாட் பண்ணுவாங்க இந்த ஸ்டாம்பு எக்ஸிபிஷன் வந்து நம்ம நாலு வகையாக பிரிக்கலாம் முதலாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் எக்ஸிபிஷன் அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸிபிஷன் இப்போ வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டு குஜராத் ஸ்டேட்டு இப்படி ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிற எக்ஸிபிஷன்ஸ் இது வந்து ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன்ஸ் அடுத்தது வந்து நேஷனல் லெவல் எக்ஸிபிஷன் இந்த நேஷனல் லெவல் ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன் எல்லாமே வந்து முக்கியமான தலைநகரங்களில் தான் சிட்டியில்தான் வந்து நடக்கும் இப்போ வந்து டூ நடந்த இந்த நேஷனல் லெவல் ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன் வந்து மும்பையில் நடந்தது இல்லையா அதேமாதிரி டூ தௌசண்ட் வந்து ஒரு தடவை நடந்தது நேஷனல் எக்ஸிபிஷன் ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன் அது வந்து சென்னையில் நடந்தது இப்படி முக்கியமான த ஊரில் மட்டுந்தான் இந்த நேஷனல் லெவல் எக்ஸிபிஷன் வந்து நடக்கும் அதுக்கு அடுத்தது வந்து நாலாவது இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன் இந்த நாலு டைப் ஆஃப் எக்ஸிபிஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது ஒருத்தர் ஸ்டேட் லெவல் எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து அவார்டு வாங்கியிருக்கணும் அதேமாதிரி ஒருத்தர் நேஷனல் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா ஸ்டேட் லெவலில் வந்து ஸ்டாம்ப் எக்ஸிபிஷனில் வந்து அவார்டு வாங்கியிருக்கணும் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல் எக்ஸிபிஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நேஷனல் லெவலில் வந்து மினிமம் வந்து ஒருத்தர் வந்து வெறுமேல் மெடல் வந்து வாங்கியிருக்கணும் வாங்கியிருந்தால் மட்டும்தான் இன்டர்நேஷனல் லெவல் எக்ஸிபிஷனில் வந்து ஸ்டாம்ப் எக்ஸிபிஷனில் வந்து கலந்துக்க முடியும் இந்த ஸ்டேட் லெவல் ஆகட்டும் மெடல் ஆகட்டும் மார்க்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்குள்ளதான் வந்து அடங்கி இருக்கும் இந்த ஸ்டாம்ப் எக்ஸிபிஷனுக்கு வந்து நம்மளோட எக்ஸிபிட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது வந்து அடுத்தது பார்க்கலாம் நம்மளோட ஸ்டாம்ப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏ ஃபோர் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும் இப்படி ஏ ஃபோர் அரேஞ்ச் பண்ண இந்த ஸ்டாம்ப்ஸை வந்து நாம் வந்து அவங்களுக்கு அனுப்பணும் அவங்க வந்து ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பதினாறு ஏ ஃபோர் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அவங்களால ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் வந்து பண்ணணும்னா பதினாறு ஷீட்டு வந்து பதினாறு ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் ஸோ இப்படி வந்து ரெண்டு ஃப்ரேம் பண்ணுறோம்னா முப்பத்தி ரெண்டு ஷீட்டு நாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் ஸோ அவங்க வந்து அதை டிஸ்பிளே பண்ணுவாங்க டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்குன்ட்டு ஜட்ஜஸ் இருப்பாங்க அவங்க வந்து ஜட்ஜஸ்லாம் வந்து பார்ப்பாங்க நம்மளோட எக்ஸிபிட் வந்து எப்படி இருக்குது அதில் நாலேஜ் எப்படி இருக்குது அப்புறம் வந்து எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கோம் அப்புறம் எந்த மாதிரி ரேர் ஸ்டாம்ப்ஸ் வந்து எந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் கண்டிஷனு ஸ்டாம்ப் வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டு பேராமீட்டர்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்து நமக்கு வந்து அந்த மார்க்கை வந்து அலாட் பண்ணுவாங்க மார்க்கு பேஸ் பண்ணி நமக்கு வந்து மெடல் வந்து கொடுப்பாங்க இதான் வந்து நம்ம எக்ஸிபிஷனுக்கு நம்மளோடய எக்ஸிபிட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணுங்கிறது இதுதான் ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன் பற்றினா ஒரு தகவல் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஒரு ஸ்டாம்ப் எக்ஸிபிஷனில் வந்து நமக்கு மெடல் கிடச்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே வெட்டறக்கூடாது அதில் வந்து அந்த எக்ஸிபிடில் வந்து மேலும் எதாவது புதுமை பண்ண முடியுமா எதாவது ஸ்டாம்ப்ஸ் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் பார்க்கும்போது தான் அந்த நாம் எடுத்துக்கிட்ட தீமில் இருக்கிற நாலேஜு அப்புறம் அதை அதில் நம்ம பண்ண ரிசர்ச்சு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால் இந்த ஸ்டாம்பு கலெக்ஷன் ஆகட்டும் நம்மளோட எக்ஸிபிட் ஆகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு கண்டினியூஸ் process அதாவது முடிவில்லாத ஒரு பயணமாக தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட முடிவில்லாத பயணமான அறிவோம் அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்